அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஒன்பதாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி தத் என்னும் எந்த சொல்லால் அளவு கடந்த மண்டல வடிவமாய் சராச்சர பிரபஞ்சம் வியாபிக்கப்பட்டுள்ளதோ அதன் உண்மையான பிரம்மம் எவரால் காட்டப்பட்டதோ அந்த குருவிற்கு நமஸ்காரம் துவம் என்னும் சொல்லால் தேகத்தில் ஜீவத்தன்மையை அடைந்துள்ள சுத்த நிஷ்கலமான ஆத்ம சைத்தன்யம் எவரால் காட்டப்பட்டதோ அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அசி என்னும் சொல்லால் அகண்ட ஏக்கரசமாய் உள்ள தத் துவம் என்று குறிக்கப்பட்ட பிரம்மம் ஆத்மா இவற்றின் வேறற்ற தன்மை எவரால் காட்டப்பட்டதோ அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் அநாதியாக ஜீவனை தொடரும் அவித்தியை அகண்டாகார விருத்தி ஞானத்தினால் நசிக்கும் அதுவே ஆத்ம தரிசனம் அதுவே ஈஸ்வர தரிசனமும் என்று போதிக்கும் சுவாமிகள் இந்த ஆத்ம தத்துவத்தை கூறும் ரிப்பு கீதையின் ஒரு பாடலை பக்தர்களின் அனுசந்தானத்திற்காக தினசரி வழிபாட்டில் சேர்த்திருக்கிறார் விமனமதாய் வேரற்ற அகண்டாகார விருத்தியினில் விளங்கிய சத்குருவே போற்றி என அந்த பாடல் தொடங்குகிறது ஆத்மாவாகிய குருவின் தரிசனத்தை அருளுமாறு ஒரு பக்தை பாடுகிறாள் உள்ளொலியாக உத்தமனே உள்ளொலியாகிய உத்தமனே உன்னை அகமுருகி துதிக்கும் வரம் தருவாய் தன்னொழியாய் உனது அருள் எங்கும் தங்கியே என்றும் மங்காது சுடர் வீசும் உள்ளொழியாகிய உத்தமனே தரிசனம் காண்பது எத்தினமோ மெய்யருவை உணர்வது எத்தினமோ ஞான ஜோதியே ஆனந்த கடலே உன்னில் நான் கரைவது எத்தினமோ அல்ல அள்ள குறையாத குரு அருள் தரும் சமாதி நிலையை அவர் மேலும் பாடுகிறார் எண்ணம் அடங்கும் உன்னை கண்ணுற்ற போது என் உள்ளம் ஒடுங்கும் உன் அருள் பெற்ற போது ஐம்புலன் தொழில் யாவும் அழியும் அப்போது அத்வைத்த ஆனந்த நிலை இனி எப்போதும் ஒருவனுக்கு ஸ்வரூப நாட்டம் ஏற்படும் போதுதான் குருமூர்த்தி தோன்றுவார் என்று கூறும் சுவாமிகள் சிஷ்யன் வைராகியத்துடன் சர்வ சங்க பரித்தியாகம் செய்தால்தான் குரு தர்சனமாகி ஆத்மானுபூதி ஏற்படும் மிகவும் தெளிவாக அபிஷித்தானந்தருக்கு விளக்குகிறார் ஆற்றின் அந்த கரையில் ஒரு மகாபுருஷர் இருப்பதாய் நீ ஒரு கேள்விப்படுகிறாய் அவரை பற்றி எல்லோரும் புகழ்கின்றனர் நீ அவரை பார்க்க விரும்புகிறாய் நீ ஆற்றின் கரைக்கு வந்து ஆற்றில் வெள்ளம் அதிகமாக இருப்பதை கண்டு ஒரு படகை தேடுகிறாய் ஆற்றை நீந்தி கிடப்பது அபாயம் எனத் தெரிகிறது ஒரு படகோட்டி தென்படுகிறான் ஆனால் அவன் கூறுவது நான் மனிதர்களை மட்டும்தான் ஏற்றுச்சொல்வேன் அவர்களுடைய மூட்டை முடிச்சுக்களை ஏற்ற மாட்டேன் மூட்டைகளை எரிந்துவிட்டு தனியாளாக வர சம்மதமானால் ஏற்றுப்போகிறேன் பக்தருக்கு எதிர தென்படும் குருமூர்த்தி பிரம்மத்தினின்று வேறில்லை என்பதை சுவாமிகள் தன்னை நாடி வருவோருக்கு சொல்லும் விதமே அழகு சுவாமி நீங்கள் எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவர் என்று ஒரு ஆங்கிலேய பக்தர் சுவாமிகளிடம் கேட்டார் சுயம்பிரகாச ஆசிரமம் என்றார் நம் குருநாதர் உங்களுக்கு குரு யார் இயற்கையாய் உள்ள ஒளியில் லயப்பட்டது அந்த ஒளிதான் குரு மனமே யோகம் மனமே ஆசனம் மனமே மூர்த்தி மனமே குரு மனமே தவம் மனமே தியானம் சுவாமி நீங்கள் என்ன யோகம் பழகினீர்கள் சுவாமி சதா யோகத்தில் இருக்கிறது இப்படி ஒருவர் தன் ஆவலை அடக்க முடியாமல் சுவாமிகளிடம் குருவை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறார் சுவாமிகளும் ரத்தன சுருக்கமாக தேவையான விளக்கங்களுடன் கேட்கும் கேள்வியையே பதிலாக்கும் திறன் அலாதியானது சுவாமி எப்போ பிறந்தது என்று கேட்கிறார் ஒருவர் சுவாமி பிறந்ததா கேளுக்குறிவுடன் சுவாமி பதிலளிக்கிறார் இல்லை வந்து சுவாமி எப்போ அவதரித்தது என மீண்டும் வினவுகிறார் அந்த பக்தர் சுவாமி அவதரித்ததா என்று மீண்டும் இழித்தால் போல் சுவாமிகளின் கேட்டு பேச தெரியாமல் விழிக்கும் அந்த பக்தரை நோக்கி தன் சிம்மநாத குரலில் கம்பீரமாக அர்த்த வார்த்தைகளில் சுவாமி உதிச்சது சுவாமி அவதரிக்கவில்லை ஆமாம் சுவாமி உதிச்சது என சந்தேகத்துக்கிடமின்றி அவருக்கு பதிலளிக்கிறார் ஸ்வேதாஸ்வர்தர உபநிஷத்து சுவேதாஸ்வதர உபநிஷத்து பிரம்ம வித்யை கூறிய பின் இறுதியில் என்ன கூறுகிறது எவனுக்கு தெய்வத்தினிடம் மேலான பக்தியும் தெய்வத்தினிடம் போலவே குருவினிடத்தும் அவ்விதமான பராபக்தியும் உண்டோ அந்த மகாத்மாவிற்கு உபதேசிக்கப்பட்டால்தான் இவ்வர்த்தங்கள் பிரகாசம் அடைவனவாம் என்று கூறி முடிக்கிறது அதாவது அத்தகைய சீடனுக்கு குரு வாய்விட்டு சொல்லாத இரகசியார்த்தங்களும் தாமே ஸ்புரித்து விளங்கும் என்பதே வேதாந்தத்தின் கருத்து ஸ்ரீ நிதமாந்த தேசிகனும் அதிகார சங்கரம் என்ற கிரந்தத்தில் தெளியாத மறை நிலங்கள் என்று சாதித்து அருளியுள்ளார் சிஷ்யனுடனே ஒன்றிவிட்ட குருவானவர் அவனது இருதயத்திலேயே சூஷ்மார்த்தங்களை ஸ்புரிக்கும்படி செய்கிறார் ஆகவே சத்குருவின் மேலான உபதேசம் அவருடைய மௌன பாஷையிலேயே அளிக்கப்படுகிறது இதை நமது குருநாதரிடம் நன்கு அனுபவிக்கலாம் சிஷியன் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குருவினிடத்திலே காண்கிறான் ஒரு பக்தனுடைய பிரார்த்தனை மரணம் நெருங்கும் சமயத்தில் கோழை வாயு பித்தம் இவைகளால் என் தொண்டை அடைப்பட்டு போகும்போது உன்னுடைய நினைவு எனக்கு எப்படி இருக்கும் அந்த சமயத்தில் நீ என் முன் வர வேண்டும் வழித்துணியாய் இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் இதை முகுந்தமாலா சுப்பிரமணிய புஜங்கம் மற்றும் பல சோத்திரங்களில் காணலாம் இஷ்ட தெய்வமே சத்குரு வடிவில் வந்துள்ளதால் அவரிடம் அரண்ய சரணாகிதி அடைந்த அன்பனை அவர் கைவிடுவாரா இதன் தொடர்ச்சி நாளை நாம் காண்போம்